ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு புத்தாண்டு தீர்மானங்கள் நியூ இயர் ரெசொல்யூஷன் வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் மூன்றாம் அத்தியாயம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்கக் கடவோம் காரியிலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்தவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லெச்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின் படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே பிலிப்பியர் இரண்டாம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனம் கடவுளே தமது திருவுழப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார் இட் இஸ் காட் ஹூ ஒர்க்ஸ் இன் யூ போத் டு வெல் அண்ட் டு ஆக்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பர்பஸ் புத்தாண்டு அல்லது பிறந்த அல்லது நிறைவாண்டு அனிவர்சரிஸ் இப்படிப்பட்ட நாட்களிலே தீர்மானங்களை தங்கள் வாழ்நாள்களிலே புதிதாக எடுக்காதவர் எவருமே கிடையாது ஆனால் தோல்வி மேல் தோல்வி வரும்போது வருந்து இவ்வித தீர்மானங்கள் எடுப்பதில் அர்த்தமே இல்லை என்று நாலாவட்டத்தில் நாம் முடிவு கட்டிவிடுகிறோம் இவ்வாண்டின் துவக்கத்தில் எடுத்த சில தீர்மானங்களை நினைத்து பார்த்தால் ஒருவேளை இவ்வித சோர்புக்குள் நீங்களும் வந்திருக்கலாம் நல்ல தீர்மானங்கள் எடுப்பதற்காக கடவுளின் பிள்ளைகளுக்கு உண்டாகிற விருப்பமும் அதே வேளையில் அதை செயலாற்றுகிற ஆற்றலும் கடவுளாலேயே வருகின்றன என்று நாம் இப்பொழுது வாசித்தோம் பரமபிதாவின் வழிநடத்தும் கரம் நமக்கு பின்னிருந்து செயல்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நல்ல தீர்மானங்களினால் நல்ல வளர்ச்சி உண்டாகும் தீர்மானங்களை குறியீடுகள் டார்கெட் என்று சொல்லலாம் உயரங்களுக்கும் ஆழங்களுக்கும் செல்ல அவை நமக்கு மிகவும் உதவும் லக்கை வடிவாய் குறிவைக்கவும் மனச்சிதழல்களை தவிர்க்கவும் தீர்மானங்கள் பெரிதும் உதவியாய் அமைகின்றன நமது தீர்மானங்கள் பலவற்றை கை கொள்ள என்று வரும் ஏக்கமும் அதை தொடர்ந்து வரும் குற்ற உணர்வும் நாம் திரும்பவும் முயற்சிப்பதை தடை செய்கின்றன ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது முடிவானதல்ல நோ ஃபெயிலியர் இஸ் ஃபைனல் நீதிமான் ஏழு விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு சில வாக்கியங்களை வாசிக்கிறேன் சங்கீதம் 37, 23, 24 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அப்படியே நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் இவ்விதம் இருந்தாலும் கூட தீர்மான்கள் எடுக்கும் காரியத்திலே கீழ்காணும் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன் முதலாவது தீர்மானங்களில் பேராசை கூடாது யூ சுட் நாட் பி ஓவர் ஆம்பிஷியஸ் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஜெபிக்காதவராய் இருந்தால் இனி தினமும் இரண்டு மணி நேரம் ஜெபிப்பேன் என்று ஒரேடியாக தீர்மானித்து விடாதீர்கள் மாறாக பத்து அல்லது பதினைந்து நிமிடம் என்று துவங்குங்கள் அதில் உறுதிப்பட்ட படிப்படையாய் கூட்டுங்கள் பெரிய காரியங்களின் துவக்கம் சிறியதே சகரிய நாலு பத்திலே வாசிக்கிறோம் அற்பமான ஆரம்பத்தின்னாலே யார் அசட்டு பண்ண முடியும் எனவே எளிதாக சிறியதாக துவங்குங்கள் இரண்டாவது ஒரே வேளையில் நிறைய தீர்மானங்கள் எடுக்காதீர்கள் ஜனவரியில் பன்னிரண்டு தீர்மானங்கள் மொத்தமாக எடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ஒவ்வொன்றை எடுக்கலாம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நடத்தல் இட் இஸ் அாக் அது குதித்தல் அல்ல இட் இஸ் not a ஜம்ப் அது படிக்கட்டு அது ஸ்டேர் அது லிஃப்ட் அல்ல இட் இஸ் not a லிஃப்ட் என்பதை மனதில் வைக்க வேண்டும் கழுகுகள் உயரே எழும்பும் என்பது உண்மைதான் என்றாலும் அவை எடுத்தவுடனே உச்சிக்கு செல்வதில்லை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கே நாம் நீளப்படுத்த வேண்டும் என்பது வேதத்தின் முக்கிய தத்துவம் இயேசாயி yes, 54 நாலு ரெண்டிலே உன் கயிறுகளை நீளமாக்கு உன் முளைகளை உறுதிப்படுத்து இந்த நீளமாக்குதலும் உறுதிப்படுத்துதலும் சேர்ந்தே செல்ல வேண்டும் லென்தன் அண்ட் ஸ்ட்ரென்தன் எந்த அளவிற்கு நீளமாக்குகிறோமோ அந்த அளவிற்கு நம்மால் ஆழப்படுத்த உறுதிப்படுத்த முடிய வேண்டும் இல்லை என்றால் நீளமாக்குவதில் சற்று தாமதித்து உறுதிப்படுத்தப்பட்ட பின் நாம் நீளமாக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான ஒரு தத்துவம் மூன்றாவதாக உங்கள் நெருங்கிய ஜெபத் தோழனுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இவ்வித பொறுப்பான மேற்பார்வை பெரும் பயனளிக்கும் ஆனால் தனிப்பட்ட தீர்மானங்களை பிறருக்கு சொல்ல வேண்டாம் தீர்மானங்கள் பொருத்தனைகள் அல்ல ரெசல்யூஷன்ஸ் ஆர் நாட் வவுஸ் இதை எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை கடவுளிடம் கூறிவிட்டு அவற்றை நிறைவேறுதலுக்கு உதவ அவரே நம்புகிற வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாறு அவரே காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார் ஆண்டில் முடிவில் நீங்கள் எந்த அளவு நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று கணித்து உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள புத்தாடை ஒன்று வாங்கி கொள்ளுங்கள் அல்லது நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழுங்கள் இதோ ஒரு வசனம் பிரசங்கி ஒன்பதாம் அத்தியாயம் ஏழாம் வசனம் நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் கடவுளே தமது திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார் இட் இஸ் காட் ஹூ ஒர்க்ஸ் இன் யூ Both to will and போத் டு அகார்டிங் டு ஹிஸ் குட் பர்பஸ் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு நாளிலே நாம் புத்தாண்டுக்குள்ளே நுழைய இருக்கிறோம் தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சமயம் இது நிதானமாக உட்கார்ந்து யோசித்து பார்த்து ஜபத்துடன் சில புதிய தீர்மானங்களை எடுங்கள் அவற்றை தேவனிடம் ஒப்படையுங்கள் முடிந்தால் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரோடு அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் வாக்கு உண்டு உங்களுக்கு விருப்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன்தான் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான விசையையும் அவர் தருகிறார் அதை விசுவாசித்து முன்னேறுங்கள் உங்களுக்கு உங்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான எனது ஜபத்துடன் கூடிய நல்வாழ்த்துக்கள் நல்லாண்டரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நாங்கள் சற்று தியானிக்க இன்று எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஏதோ எடுத்த தீர்மானங்களில் தவறிவிட்டோம் தோல்வியடைந்து விட்டோம் என்று தீர்மானங்கள் எடுக்கவே வேண்டாம் என்ற அறவே நாங்கள் அதை ஒதுக்கிவிடாதபடி திரும்ப திரும்ப நாங்கள் முயற்சித்து கர்த்தாவே நாங்கள் படியேறி வர நீங்களுக்கு உதவிதார் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் பிரலோகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இருதயத்தின் ஆழத்தில் உண்மையான விருப்பத்தோடு நாங்கள் எடுக்கும் எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் கண்டிப்பாக கரம் கொடுப்பீர் ஆண்டுவர் கர்த்தாவே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நுழைய ஆயத்தமான இந்த இறுதி நாட்களிலே நாங்கள் எடுக்கப் போகிற தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் என்னை கேட்டுக் அருமையான சகோதர சகோதரிகள் இன்றும் நாளையும் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தாவே அந்த தீர்மானங்கள் எடுக்க சரியான விருப்பங்களையும் நடத்துதல்களையும் நீர் அவர்களுக்கு தாரும் அவற்றை நிறைவேற்ற உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்